ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என் ராமராவ் இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி தியாகராஜன் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மா சிவசுப்பிரமணியன் தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுவாமுவேல் பிஸ்கிரீன் தமிழ் மருத்துவ முன்னோடி அமெரிக்க கிறிஸ்தவ ஊழியர் இவர் ஆயிரத்தி ஆண்டு